मातुलो यस्य जननी सर्वमंगला ீகோ மாமனோம் வந்தே கஜரானூயம் விபுதை सरस्वती வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீட்சிமூகேந்திரைபாயனம் சூத்திரம் முனீந்திரம் ீங்காஷ்யம் மேஷி கிமிவிஞ்சீத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் சய பிரியூன் சனோஸ்மி மாதமே மேவ்ஸ் சாா் ஃபமே மேவியம் மேவே சர்வமேவ நமோ விதிய சம்பிராய் வம்ச ஷிபோ மஹ் நமோ குருபியோப்பி பிரானோவாஹமஸ் ஓ ஸ்ரீஹரிம்பரந்த உபதேஷ்டமீஸ்வரம் வலோகம் தம் நமியம் உற்பத்தி शास्त्रे धुना ூய்ர்த்தே தன்ரா தானோதயூர் பிராரம் வித்தியாச स्वप्नो यहां प्रबोधता प्रारब्धमी तत्तु तत् जन्मासो नैरास्ति कर्चि आचार्य வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை விளக்கிய பிறகு வேதாந்த சாஸ்திரத்தினால் உபதேசிக்கப்படுகிற விஷயத்தினுடைய பிரயோஜனத்தை கொஞ்சம் விசாரம் செய்கிறார் இந்த அத்வைத்த ஜானத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் மோக்ஷம்னு சொல்லுவோம் அந்த மோக்ஷத்தை பலவிதமாக நிரூபணம் பண்ணுற வழக்கம் மோக்ஷங்கிறது ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு வருகிறோம் மோட்சம்னு சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இங்கேயே நமக்கு ஏற்படுற இந்த உலகத்திலேயே ஏதோ இறந்து போன பிறகு ஒரு ஜீவன் கடவுளை அடையிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் மோட்சம்னு சொல்லலை இங்கேயே தன்னை பிரம்மமாக புரிந்து கொள்றதுனால ஏற்படுற நிறைவு அதைத்தான் மோட்சம்னு உபச்சாரமாக சொல்கிறோம் ஏன்னா ஆத்மா மோக்ஷம் அடைய வேண்டியதே கிடையாது பாடமே என்னது வேதாந்த பாடமே என்னது முதல்ல ஆரம்பிக்கிற போது என்னமோ பந்தம் இருக்குது என்றும் மோக்ஷத்தை அடைய வேண்டும் என்றும் மோட்சத்தில் நமக்கு ருச்சி இருக்கணும்னு சொல்லி மோக்ஷத்தை சொல்கிறோம் ஆனால் வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்கிற மோக்ஷஸ்வரூபமும் ரொம்ப விசேஷமாக வி என்ன மோக்ஷுவரூபம் என்னதுன்னா அகம் முக்தஹா அப்படிங்கிறது மோக்ஷஸ்வரூபம் நான் இப்பவே முக்தன் தான் பத்திக்கப்பட்டிருக்கிறது முக்தகாங்கிறதுக்கு ஆப்போசிட் பத்தா பத்தம் நான் கட்டுண்டவன் முக்தகான் சொன்ன விடுபட்டவன் ஆக முக்தன் முக்திங்கிறதே மோக்ஷங்கிறது என்னிடத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு பந்தமும் மோக்ஷமும் என்னிடத்தில் கற்பிக்கப்படுகிறதுன்னு பாடம் சொல்றோம் ஆரம்பிக்கிற போது என்னமோ மோக்ஷம் அடையணும் எல்லாம் ஆனா மோக்ஷரூபத்தை சொல்ற போதே என்ன சொல்லிடுறோம் தன்ன மோக்ஷரூபம் சொல்ற போது ஒரு ஸ்லோகம் சொன்னேன் அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்யான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவ போதேன மோக்தும் இச்சா முதல் தேகம் வரையிலும் ால் கற்பட்ட பந்தங்களை தன்னை பற்றிய உண்மை அறிவினால் நீக்க விரும்புவதற்கு பெயர்தான் முமுக்ஷுத்வம் முமுக்ஷுத்துவத்துக்கு லட்சணம் சொல்றோம் அதாவது அகங்காரம் முதல் அதாவது அகங்காரம் முதல் தேகம் வரையிலும் அறியாமையினால் கற்பிக்கப்பட்ட பந்தங்களை தன்னை பற்றிய உண்மை அறிவை பெறுவதன் மூலம் விட விரும்புவதற்கு பெர் பண்ணுகிற முயற்சிக்கு பெயர் முமுக்ஷுத்வம் இது விவேக சூடாமணியில முமுக்ஷுத்வத்துக்கு சொல்லப்பட்ட லட்சணம் வியாபகாரிகமா பந்தத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம மோட்சத்தை விரும்புறதாக சொல்றோம் அந்த மோக்ஷம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த மோட்ச ஸ்வரூபமாகவே நான் இருக்கிறேன் மோட்சஸ்வரூபமாகவே மோக்ஷங்கிற வார்த்தையை நீங்கள் வேறு விதமாக போட்டிங்கன்னா நிறைவு பூர்ணமானவனாக இருக்கிறேன் நான் வாழ்க்கையில் நிறைவை தேடுகிறேன் நிறைவே நிறைவை தேடினால் என்ன என்ன என்ன சொல்கிறது பரிதாபம் தான் அது நிறைவே நிறைவை தேடுகிறது நிறைவு தன்னை குறைவாக கருதிக்கொண்டு நிறைவை தேடுகிறது தன்னிக்கே தாகம் வந்தால் எப்படி இருக்கும் ஜலத்துக்கே தாகம் வந்து விடுத்துன்னு வச்சுக்கோங்க உடனே என்ன பண்ணும் ஜலம் ஜலத்துக்கு எங்கே போக முடியும் அது மாதிரி உதாரணம் அது நதி நம்ம நதி சத்தம் போடுறது எனக்கு தாகமாக இருக்குது தாகமாக இருக்குதுன்னு சத்தம் போடுறதுன்னு வச்சுப்போமே தாகமாக இருக்குதுன்னா என்ன பண்ண முடியும் நமக்கு தாகமாக இருந்தால் அதை குடித்து ஆர்த்திக்கிறோம் அதுக்கு தாகம்னா என்ன பண்ண முடியும் இது உதாரணம் திருஷ்டாந்தம் இப்படி புரிஞ்சுக்கணும் ஆஹ நிறைவே நிறைவாகவே நான் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்வது தான் மோக்ஷம் ஆக மோட்ச ஸ்வரூபமும் மோக்ஷாதனம் ஞானம்னு சொல்கிறோம் ஆனால் சாஸ்திரத்தில் பலவிதமாக இந்த மோட்சத்தை வர்ணிக்கிற வழக்கம் இருக்குது கர்மநாசகா பாபநாசகா பகவத்கீதையிலாம் பார்க்குறோம் அந்த மோக்ஷத்தை பலவிதமாக வர்ணனை பண்ணுகிறது ஆக இங்கே என்ன எடுத்துக்கொண்டிருக்காருன்னு கேட்டால் ம் ஏற்பட்ட உடனே இது இன்னொரு குடத்தில் சிந்திச்சு பாருங்க புரியும் ஷரீரம் வராமல் இருக்கணும்னா கர்மா அழியணும் கர்மா அழியணும்னா என்ன பண்ணணும் சரீரம் அதாவது சரீரம் சரீரம் வராமல் இருக்கணும்னா அப்படி சொல்கிறது உண்டு சரீரம் வராமல் இருக்கணும் இல்லாட்டி சரீர அபிமானம் வந்து கர்மா இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கும் கர்மா இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கும் சரீரம் இல்லாமல் போகணும்னு சொன்னால் கர்மா அழியணும் கர்மா அழியணும்னா என்ன பண்ணணும்னா கர்மாவை அழிக்கிறது அதை கர்மாவை அழியறது தான் மோக்ங்கிறோம் கர்மா அழிஞ்சால் சரீரம் இருக்காது சரீரம் இல்லாமல் போகணும்னா கர்மா அழியணும் கர்மாவை அழிக்கிறது எதனால அழிக்க முடியும் வினைகளை எதனால அழிக்க முடியும் பூஜை பண்ணி அழிக்க முடியுமா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அழிக்க முடியுமா என்ன பண்ணி அழிக்க முடியும்னு கேட்டால் கர்மாவை மித்தியாங்கிற ஞானத்தினால் தான் கர்மாவை அழிக்க முடியும் அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி ஆக இந்த சரீர அபிமானத்தை விடுறதன் மூலம்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு சொல்கிறோம் சரீரம் வந்து உண்மையினே ஒத்துக்கண்டு சரீரம் இல்லாமல் போகணும்னு நம்ம நினைக்கலாம் துக்கம் நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் உடம்பு இருக்கிற வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிச்சு தான் ஆகணும் எத்த எத்தனை சரீரம் தத்திர தத்திர துக்கம் சரீரம் இருந்தால் நீ துக்கத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போது துக்கம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் சரீரம் இல்லாமல் இருக்கணும் சரீரம் எப்போ இல்லாமல் போகும்னா புண்ணிய பாபம் அழிஞ்சால் தான் சரீரம் இல்லாமல் போகும் புண்ணிய பாபம் அழிக்கிறது எப்படி அப்படின்னா ஆத்ம ஜானம் ஆத்மாவை பிரம்மனா புரிஞ்சுக்கிறதுனாலே நான் அத்வைதவேதா அந்த சித்தாந்தம் அப்படி சொல்றோம் ஆனா அந்த சித்தாந்தத்துல என்ன இருக்குன்னு கேட்டா எந்த புண்ணிய பாபம்னு சொல்றோமோ கர்மான்னு சொல்றோமோ சரீரம்னு சொல்றோமோ அது எதுவுமே இருப்பற்றது உண்மையல்லன்னு புரியுறது அப்ப நமக்கு இந்த பந்தத்தை பந்தப்பட்டோங்கிற எண்ணமும் போயிடுறது பந்தத்துல இருந்து விடுபடணுங்கிற எண்ணமும் போய்கிடுறது ஆகவே பொய்யான பொய்யான சரீரத்தை உண்மைன்னு நினச்சி நான் இவ்வளோ பிரயத்தனம் பண்ணினேன் கடைசியில் உண்மை தெரிஞ்ச உடனே நான் என்னுடைய முயற்சியை விட்டுவிட்டேன் ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்கிறது கர்மநாசம் ஞானம் வந்த உடனே என்னாகிறதுனா அகம்பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் ஏற்பட்ட உடனே என்ன ஆகிறதுன்னு கேட்டால் சஞ்சித கர்மா அழிஞ்சு போகிறது ஆகாமி கர்மாவும் அழிஞ்சு போகிறது பிராரப்த கர்மா மாத்திரம் இருக்குன்னு நிறைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கு நிறைய சாஸ்திரங்கள்ல சஞ்சித கர்மா அழிஞ்சு போயிடும் ஆகாமி கர்மா அழிஞ்சு போயிடும் பிராரப்த கர்மா இருக்கும் பிராரப்த கர்மா இருக்கும்னு சொல்றது சாஸ்திரம் வந்து லோக திருஷ்டி ஏன்னா ஞானத்துக்கு அப்புறமும் ஷரீரம் இருக்கு சரீரத்தில் சுக துக்கத்தை பார்த்து கொண்டிருக்கோம் அப்போ பிராரப்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் பிராரப்தமும் போயிடுறதுன்னா சரீரம் போயிடணும் சரீரம் இருக்கிறதுனால சரீரத்தில் சுகதுக்கத்தை ஒருத்தான் ஞானி அனுபவிக்கிறதுனால பிராரப்தம் இருக்கு சாஸ்திரமும் சொல்லுகிறது சம்பிரதாயத்துலையும் அதை சொல்கிறோம் அவர் சொல்றார் பிராரப்தம் இருக்குங்கிறது லோக திருஷ்டி அக்னிய திருஷ்டி அதை ஒத்துக்கொண்டிருக்கிற சாஸ்திர திருஷ்டி வியாபாரிக திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டியில் பிராரப்தம் இருக்குங்கிறதையும் ஒத்துக்கக்கூடாது ஆக இதுக்கு உதாரணம் சொல்கிறது உண்டு தசரதர் இறந்த உடனே கௌசல்யா கைகை சுமித்ரா இந்த மூணு பேரில் யார் முதல்ல விதவையானான்னு கேட்டால் என்ன சொல்கிறது அதுதான் மூணு பேர் எடுத்துட்டோம் சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் தசரதர் கதை தெரியும் நமக்கு தசரதருக்கு மூன்று மனைவிகள்னு தெரியும் இந்த உதாரணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் உதாரணத்தில் விஷயம் இருக்குது தசரதர் இறந்த உடனேயே மூணு பேரும் என்ன ஆர்டராவா விதவையானாங்க உடனே அவர் போன உடனே விதவையாக ஆக இதில் வந்து இல்லை இவங்க தான் போன முதல்ல விதவையானாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் அவங்க விதவையானாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்ம இதிகாசத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மூணு பேரும் ஒரே சமயத்தில் போகிற மாதிரி விதவையாகிற மாதிரி மூணு கர்மாவும் ஒரே நேரத்தில் அழிந்து போகிறது அதுதான் இங்கே விசாரத்துக்கு விஷயம் பிராரப்த கர்மம் இருக்கா இல்லையா அப்படிங்குறதா விசாரம் ஞாபகம் புரிஞ்சுக்கணும் பிராரப்த கர்மம் இருக்கா இல்லையான்னு கேட்டா எந்த திருஷ்டியிலன்னு கேட்கணும் எந்த திருஷ்டியிலேனு கேட்கணும் வியாபகாரிக திருஷ்டியில பிராரப்தம் இருக்கு பாரமார்த்திக திருஷ்டியில பிராரத்தம் கிடையாது ஆக அந்த தொண்ணூறாவது ஸ்லோகத்தில் பிரதிஜை பண்ணினார் அதாவது ஆத்மக்யானம் வந்தவுடனே பிராரப்தம் போகிறதில்லை அப்படின்னு சாஸ்திரத்துல சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் எப்படி புரிஞ்சிக்கணுங்கிறதுக்கு நான் இப்போ சில விசாரம் பண்ண போறேன் சாஸ்திரத்துல பிராரப்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கிற விஷயத்த நாம் எப்படி புரிஞ்சிக்கணும்னு இப்போ நான் விசாரம் பண்ண போறேன் தொண்ணூறாவது ஸ்லோகத்தில் தன் நிராகரியதே அதுதான் அதுக்கு உதா ஒரு காரணம் சொன்னார் பிராரத்தம் சத்தியமா இருக்கணும்னா பிராரத்தம் இருக்கணும்னா தேகம் வந்து ஞானத்தினால என்ன தெரிஞ்சுட்டோம் தேகம் வந்து அனாத்மா தேகம் சத்தியமா மிச்சையா வேதாந்தம் படிச்சு இப்போ தத்துவம் படிச்சு என்ன புரிஞ்சுட்டேன்னு அனாத்மா தேகம் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் எல்லாமே மிச்சயான்ல புரிஞ்சுட்டு ஆனால் மிச்சியான்னு புரிஞ்ச பிறகு தேகம் வந்து இருக்கா இல்லையா இப்போ கேள்வி தேகம் இருக்கா இல்லையான்னா தேகம் வந்து வேதாந்த சத் தத்துவஜானப்படி தேகத்துக்கு இருப்பு கிடையாது இருக்கா இல்லையான்னு கேட்டால் என்ன அர்த்தம் இருப்பு கிடையாது அது இருப்பற்றது இருப்பற்றதற்கு வினைப்பயன் எங்கேன்னு கேட்கிறார் இருப்பற்றதற்கு வினைப்பயன் எங்கே அதுதான் தொண்ணூற்றி ஓராறு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது தேகாதீனாம் அசத்தியவாத்து பிராரப்தம் நைவ வித்தியது தேகாதீனாம் அசத்திய தேகம் அசத்தியமாக இருப்பதால் தேகம் அசத்தியமாக இருப்பா அசத்தியமாக இருப்பதாலுங்கிற சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க தேகம் அசத்தியமாக இருப்பதால்னா இருப்புன்னு வந்துடும் தேகம் அசத்தியம் அதனால பிராரப்தம் கிடையாது பாரமார்த்திக திருஷ்டியா தேகா அசத்தியா அப்படி போடணும் பாரமார்த்திக திருஷ்டியில தேகம் அசத்தியம் ஆகையினால பாரமார்த்திக திருஷ்டியில பிராரப்தம் கிடையாது அடுத்த விசாரம் என்ன பண்ணினார்னா ஜென்மாந்தரத்துல பண்ணிருக்கிற புண்ணிய பாப்பங்கள் தானே இந்த ஜென்மாவில் பிராரப்தமா இருக்கு ஜென்மாந்தரம் உண்டோ அப்படின்னு கேட்டு இது இன்னொரு கோணம் அவ்வளவுதான் ஜென்மாந்தரம் மித்யா தஸ்மாத் பிராரப்தம் மித்யா முதல்ல விசாரம் என்ன முதல்ல சொன்னது என்னது தேகா மித்யா தஸ்மாத் பிராரப்தம் மித்யா இது ஒரு அப்ரோச் உடல் உண்மையல்ல எனவே பிராரப்தமும் உண்மையல்ல தேகா மித்யா பிராரப்தமபி மித்யா இது முதல்ல சொன்னது ரெண்டாவது சொல்கிறது என்னதுன்னா ஜென்மாந்தரம் மித்யா தாரத்தம் மிச்ச ஆஹ ஒண்ணும் கிடையாதுங்கிறார் பும்ச எந்த கர்மும் கிடையாது கர்ஹிச்சி நாஸ்தி யாதொரு பிரார்த்தம் எந்த ஒரு கர்மும் கிடையாது அது நேற்றுக்கு படிச்சு முடிச்சுட்டோம் தூ ஜன்மாவா பும்சோ நைவ்ஜித் எத்து ஜன்ம்தரீயம் கர்ம தாரம் இது கீழ் ஜன்மாந்தரவாத்து பும்சிச்சித் நிதி கர்ஹிச்சித்னா யாதொன்றும் அர்த்தம் யாதொன்றும்னா யாதொரு வினைப்பயனும் அர்த்தம் யாதொரு வினையும் அதனுடைய வினைப்பயனும் கிடையாது அர்த்தம் இன்னொரு கோணத்திலையும் சொல்ல போறாரு பாப்போம் ேய் அன்ம यथा यथा तथा जन्मेह अध्यस्थ சொப்ன தேகம் வந்து கற்பனையா உண்மையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் சொப்ன கற்பனை என்பதில் தெளிவாக இருக்கிறோம் ஏன்னா அனுபவம் மாறி போச்சு சொப்ன அனுபவம் ஜாகிரத அனுபவம் வந்ததுக்கு பிறகு சுப்ன அனுபவம் கற்பனையா போச்சு அத்தியாசமாக தோன்று தெரிகிறது சொப்னத்துல சொப்னம் சத்தியமா இருக்கலாம் எதா ஸ்வப்னேக அத்தியஸ்தப்படி ஸ்வப்னேகம் கற்பிக்கப்பட்டதோ தப்படியே அயந்தேக தேக்தான் அர்த்தம் அயம் தேகஸ்தும் அத்தியஸ்தந்தான் சைதன்யத்தில் அத்தியஸ்தம் ஜாகிரத் புருஷனிடத்தில் அத்தியஸ்தம் பண்ணப்பட்டதுனு வச்சுனா ஜாகிரத்னு சொல்ல வேண்ட எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் ஒன்றா வச்சுக்கலாம் இருந்தாலும் புரியறதுக்காக நான் விழிப்பு நிலையில் இருக்கிற விழிப்பு நிலையில் இருக்கிற நான் உறங்க போகணே சொப்னம் வருது சொப்னம் எப்படி என் மீது கற்பிக்கப்படுகிறதோ அப்படியே ஜாக்ரத் பிரபஞ்சமும் என் மீது கற்பிக்கப்படுகிறது விஸ்வம் தர்ப்பண திருசியமான நகரி ஸ்லோகத்தை மறக்கக்கூடாது லக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்ரம் முதல் ஸ்தோத்திரம் கற்பிக்கப்பட்டது ரெண்டாவது என்ன சொல்கிறது அத்தியஸ்தசிய குதோ ஜென்ம கற்பிக்கப்பட்டதற்கு பிறப்பு ஏது கற்பிக்கப்பட்டதற்கு ஏது அத்தியஸ்திய குதோ ஜென்ம ஜென்மாபாவே தத் குதா பிறப்பு இல்லாததற்கு அது எங்கே அது எங்கேன்னா எது அது பிராரப்தம் எங்க கிடையாது எப்படி கனவு கனவுடல் கனவுடல் கற்பிக்கப்பட்டதோ அப்படியே நனவுடலும் கற்பிக்கப்பட்டதாகும் கற்பிக்கப்பட்டதற்கு பிறப்பு எங்கே பிறப்பு ஏது பிறப்பற்றதற்கு வினை ஏது பிறப்பற்றதற்கு வினை ஏது எனவே பிராரப்தம் இல்லை பல்லவி பிராரப்தம் கிடையாது அதாவது பிராரப்தம் பிராரப்தம்னு சொல்லி பிராரப்தத்தை சத்தியமாக்கிடக்கூடாது அந்த எண்ணம் வரக்கூடாது வேதாந்தம் படித்த பிறகு எல்லாம் என் பிராரப்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது வியாபாரிகந்தான் அது ரொம்ப ஆழமான மனசுக்கு போகக்கூடாது போச்சுன்னு சொன்னால் மறுபடியும் சம்சாரம்தான் பந்தம்தான் ஆகையினால மனசில் நல்லா பதியணுங்கிறதுக்காக வாஸ்தவமாக பிராரப்தமும் கிடையாதுங்கிற விசாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஜென்மாபாவ பாவேகி தற்குதா उपादानं प्रपंचस्य अज्ञानं மன்ன கவத்த உதம் பிரபஞ்ச மிருத் கேத பதினாலாவது ஸ்லோகம் இதுவும் ஒன்னுதான் இதுவும் ஒன்னு இல்லை அதனுடைய கருத்தங்க இருக்கு பதினாலாவது ஸ்லோகம் அஜான பிரபவம் சர்வம் பிரவிலீயத்தை சங்கல்போ விவித கர்த்தா விசாரீத அஜான பிரபவம்னு சொல்லியிருக்கு சர்வம் அஜானத்தினால தோன்றினதுன்னு சொல்லியிருக்கு அதேதான் இங்கேயும் சொல்றாரு பாருங்க அங்கேயும் உபாதானந்தான் சொல்லியிருக்கு பிரபஞ்ச உபாதானம் வேதாந்தைன்னு போடணும் வேதாந்தை பிரபஞ்ச உபாதானம் அஜானம் இது கட்சி வேதாந்தசாஸ்திர வேதாந்தங்களால் வேதாந்த வாக்கியங்களால் வேதாந்தங்களால் உபனிஷத் வாக்கியங்களால் பிரபஞ்சஸ்ய உபாதானம் இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதானம் என்னது அஜானம்னு சொல்லியிருக்கு அஜானம் இன்னு கட் நீ சேர்த்துக்கணும் அஜானமேவ பிரபஞ்சஸ்ய உபாதானம் இது கட்சியத்தை அஜானந்தான் பிரபஞ்சத்துக்கு உபாதானம் என்று வேதாந்த சாஸ்திரத்தினால் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னு கேட்டா உதாரணம் சொல்றார் மிருத்பாண்டசேவ மிருத்பாண்டஸ்ய இவ மிருத்பாண்டஸ்ய இவ மிருத்ன மண் பாண்டம்னு சொன்ன பாத்திரம் இவன போல மண் பாத்திரம் போல மண் பாத்திரத்திற்கு மண் எப்படி உபாதானமோ அப்படி இந்த பாஞ்ச பௌத்திகமான பிரபஞ்சத்திற்கு சூக்ம பிரபஞ்சத்திற்கும் ஸ்தூல பிரபஞ்சத்திற்கும் காரணப்பிரபஞ்சமாக இருக்கிற அஜானந்தான் காரணம் அஜானம் சொல்லுங்கோ மாயா சொன்னாலும் சரி அஜானம்னு போட்டிருக்க காரணப்பிரபஞ்சம் என்னது அஜ்ஞானந்தான் காரணந்தான் சூக்ம பிரபஞ்சத்துக்கும் ஸ்தூல பிரபஞ்சத்துக்கும் காரணம் ஆஹ அஜானந்தான் காரணம் வேதாந்தை மருந்து அஜானம் இது கத்தேங்க கேட்கலாம் சுவாமி பிரம்மந்தானே உபாதானம் அப்படின்னா மாயாசித்திரம உபாதானம் ஞாபகம் வச்சுக்கணும் பிரம்ம விவரோபாதனம் மாயா பரிணாமி உபாதானம் மாயா பிரதிபிம்ப சமி சைதன்யம் நிமித்தோ நிமித்த காரணம் நிமித்த காரணம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆகையினால பிரம்ம மூணு அம்சம் இருக்குது ஈஸ்வரங்கிட்ட ஒரு அம்சம் வந்து பிரம்ம அம்சம் இன்னொன்று மாயா அம்சம் இன்னொன்று பிரதிபிம்ப அம்சம் பிரதிபிம்ப அம்சத்தினால் நிமித்த காரணம் ஆகிறார் மாயா பிரம்மன் சொ தன்னுடைய சொந்த அம்சத்தினால மாறாத விவர்த்த காரணமாக இருக்கு நம்ம எந்த ரெண்டு காரணத்தை நீக்கிடுவோம் பரிணாமிபாதான காரணமான மாயையும் மாயா பிரதிபிம்ப சைதன்யத்தையும் நீக்கிடுவோம் ஆக இருக்கிறது என்னது பிரம்ம விவர்த்தோபாதான காரணம் மாத்தம் தான் இருக்கும் அப்புறம் என்ன இதை நீக்கிவிட்டால் அதுக்கு விவர்த்தோபாதானங்கிறதும் கிடையாது பிரம்மைவ சத்தியம் ஆஹா அக்ஞா அக்ஞானந்தான் பிரபஞ்சத்துக்கு காரணம் சூக்ம பிரபஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்கோ இதில் ஸ்லோகத்தில் பிரபஞ்சசேன்னு மொட்டையே இருக்கு சூக்ம பிரபஞ்சஸ்ய ஸ்தூல பிரபஞ்சஸ்ய அக்ஞானமேவ காரணம் இ வேதாந்தை கச்சத்தை உபனிஷத்துக்களால் உபதேசிக்கப்படுகின்றன உபதேசிச்சு என்ன சொல்கிறது அதனால என்ன போகிறது வேதாந்தம் படிக்கிறதுனால நமக்கு என்ன போகிறதுன்னா அஜானம் போகிறது அஜ்யானம் நீங்குகிறது அக்ஞான பிரபவம் சர்வம் பத்தாவது ஸ்லோன்னு தானே சொன்னேன் அக்ஞான பிரபவம் சர்வம் ஞானேன பிரபிலீயத்தே அதை மறக்க கூடாது தஸ்மின் நஷ்டே கொ விஸ்வதா அப்படி கேள்வி கேட்கிறார் தஸ்மின் நஷ்டே அஸ்மின் நஷ்டன்னா அஜ்ஞானம் அழிந்தால் அந்த அக்ஞானம் அஜ்ஞானம் நஷ்டமானால் அர்த்தம் அக்ஞான நாஷேன்னு அர்த்தம் தஸ்மின் நஷ்டன்னரர்த்தம் அக்ஞான நாஷே அக்ஞான நாஷே விஸ்வதா குவா விஸ்வதான்னா என்ன அர்த்தம் பிரபஞ்சம் எங்கே காரணத்தை அழிச்சாச்சுன்னா காரியம் எங்கப்பா இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் என்ன அக்ஞானம் அஜான அழிச்சத்துக்கு பிறகு பிரபஞ்சம் எங்கே இருக்க போகிறது ஆஹ் பிரபஞ்சம் இல்லை எனவே பிராரப்தமும் இல்லை இருப்பற்ற பிரபஞ்சத்தில் இருப்பற்ற பிராரப்தத்தினால் என்ன இருக்கப் போகிறது அப்படி கேட்கணும் இருப்பற்ற பிரபஞ்சத்தில் இருப்பற்ற தேகம் இருப்பற்ற ஜென்மா இருப்பற்ற பிரபஞ்சம் கோணங்கள் தான் வேறு வேறு பிரபஞ்சத்தில் இருப்பற்ற வினை எப்படி செயல்பட போகிறது அடுத்த ஸ்லோகம் ஆக பிராரப்தம் இல்லைங்கிறதுக்கு இப்போ என்ன சொல்கிறார் அஜானம் அழிஞ்சா அக்ஞான காரியமும் இல்லாமல் போகிறது அக்ஞான காரியம் இல்லாமல் போகிறபோது பிராரப்தம் இருக்குது பிராரப்தம் இருக்குது என்ன இருந்தாலும் பிராரப்தம் இருக்கு இல்லையா சஞ்சிதம் போயிடுத்து ஒரு வழியா ஆகாமியும் போயிடுத்து ஒரு வழியா இந்த பிராரப்தம் மாத்திரம் படுத்து எடுக்கிறது அப்படின்னா பிராரப்தம் படுத்தி எடுக்கிறதுன்னு சொன்னால் பிராரதத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம் நீ உடம்பாக இருக்கேங்கிறதை உண்மையை ஆக்கிட்ட நான் உடம்பு இல்லைங்கிறதானே பாடம் படிக்க விழுந்து விழுந்து படிக்கிறது நான் உடம்பாகவும் இல்லை உள்ளமாகவும் இல்லை உடம்பும் உள்ளமும் கற்பனை சொப்னவத்து ஆக அதில் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் நான் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் அதில் நிகழும் நிகழ்ச்சிகளையும் நான் பொருட்படுத்த போவதில்லை ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களேன்னா அது என்ன சொல்வது அது தோற்றம் காணல் நீரை அறிந்த பிறகும் காணல் நீர் தோற்றி கொண்டிருப்பது போல அனுபவிக்கப்படுறதுனால அது எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும் அதானே அது என்ன ஆரம்பத்திலேருந்தே கேட்டுருக்கோம் சூரியோதயம் சூரிய அஸ்தமனத்தையும் அனுபவிக்கிறதுனால உண்மை இல்லைன்னு தானே சொல்லிகிட்டு பூமி ஸ்திரமா இருக்குன்னு நினைச்சாலும் உண்மை இல்லைங்கிறது தானே எடுத்துட்டு இருக்கும் அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஞானத்துக்கு தான் முக்கியத்துவம் இந்த சுகது அனுபவம் மித்யா அனுபவம் அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்க கூடாது சர்ப்பம் கிருணாதி வைபிரமாத் ைிரமாய உதாரணம் சொல்ற திரும்ப அதே விஷயம் தான் யதா எப்படி பரித்தேஜ்யை நீக்கிவிட்டு நீக்கிவிட்டு என்ன அர்த்தம் அறியாமையினால் அர்த்தம் கவனிக்காமல் ரஜ்ஜும்னா கயிறை அர்த்தம் கயிறை கவனிக்காமல் எப்படி கயிறை கவனிக்காமல் சர்ப்பம் கிருண் பாம்பை கிரகிக்கிறானோ கயிறை கவனிக்க பாம்பை கிரகிக்கிறானோ எதுனால பிரமாத் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியாது பிரமையே வந்ததுன்னு கேட்டா வந்தது அவ்வளவுதான் அதுக்குதான் அனிர்வச்சனியம் சொல்லணும் பிரம அனிர்வச்சனீயம் மித்யா சதசபியாம் அனிர்வச்சனீயம் மித்யா அஹ பிர சர்ப்பம் கிருண் பிரமையினால் சர்ப்பத்தை கிரகிக்கிறான் அறியாமையினால் போட்டுக்கணும் பிரமாத்து அஜானத்தினால் பிரமையினால் கயிறை கவனிக்காமல் கயிறை விட்டுவிட்டுன்னு இருக்கு விட்டுவிட்டு பாம்பை கிரகிக்கிறான் பரித்தெஜ்யன்னு அர்த்தம் விட்டுவிட்டுன்னு அர்த்தம் ஜெஜ்ஜிய தியாகம் பரித்தெஜ்ய நல்லா விட்டு அர்த்தம் அது மாதிரி சைத்தன்யத்தை டோட்டலாக மறந்துவிட்டான் அரிகிறவனை மாறாத அருகிறவனை கவனிக்கிறதே இல்லை நான் எத்தனை பார்த்துருப்பேன் தாராளமாக சொல்லலாம் எத்தனை பார்த்துன்ட்ருக்கேன் எத்தனை பார்க்க போகிறேன் சொல்கிறாங்க இல்லையா லௌகிக விவகாரத்தில் சொல்கிறாங்க உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டுருக்கேன் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை நீங்கள் சைத்தன்யத்துக்கு போட்டு பாருங்க நம்ம மனசே கேட்குற மாதிரி என்னோட மனசு நான் உன்னை எவ்வளோ தூரம் பார்த்துருப்பேன் நீ எப்படிலாம் விளையாடிருக்கேன்னு எனக்கு தெரியாது நீ இப்போ எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாது நீ என்ன வேணால் எனக்கென்ன நீ என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கே நான் வந்து உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் உனக்கு மரியாதை நான் உனக்கு முக்கியத்துவம் கொடு யாரை பார்த்து சொல்லியிருக்கேன் மனசை பார்த்து சொல்லிட்டுருக்கேன் ஆ நான் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தா தான் உனக்கு மரியாதை நான் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா உனக்கு மரியாதையே கிடையாது இடமே கிடையாது நீ என்ன என்ன பண்ண முடியும் உங்களுக்கு என்ன தோணுன்னா எல்லாம் பேச நல்லா தான் இருக்குது அப்படின்னு உண்மை உண்மையாக பேசுகிறோமா பொய்ய பேசின்னு இருக்கோமா உண்மையை அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறோம் மனமாகவே மாறிடுறோம் மனசாகவே மனசை வேடிக்கை பார்க்கணும் அதுதான் தத்வத்து அதைப்போல சத்தியம் அவிஞாய சத்தியத்தை அறியாமல் உணர்வை அறியாமல் கான்சியஸ்னஸ்ஸை விட்டுட்டு மேட்டரை பார்க்கறான் இங்கிலீஷில் சின்ன உணர்வை விட்டு விட்டு உலகை பார்க்கிறான் உணர்வை மறைத்து உலகை பார்க்கிறான் உணர்வை கவனிக்காமல் உலகை காண்கிறான் அப்படி போடலாம் நல்லா தான் இருக்கு உணர்வை கவனிப்பதை விட்டுவிட்டு உலகத்தை கவனிக்கிறான் உலகத்தை கிரகிக்கிறான் பிரமையினால் அது மாதிரி போட்டுக்கணும் எப்படி கயிறை கவனிக்காமல் பாம்பை கிரகிரிக்கிறானுங்கிற மாதிரி அதை போட்டுக்கணும் தத்வது சத்தியம் அவிஞ்யாய அப்படி சத்தியத்தை அறியாமல் அபிஞ்யாய ஜகத் பஷதி மூடதீஹி மூடதீஹி ஜெகத் பசிய முட்டாள் மூடதீஹினர்த்தம் சாஸ்திர ஆச்சாரிய சம்ஸ்கிருத புத்தி இல்லாதவன் அர்த்தம் சாஸ்திரம் அபரோக்ஷ அனுபூதி போகல குருவோட அனுகிரகம் இல்லை சாஸ்திரத்தோட அனுகிரகம் இல்லை அவன் என்ன பண்ணுறான்னா மூடதீஹி அதாவது சுற்றறிவுடையவன் தன்னுடைய அறிவு தான் ரொம்ப விசேஷம்னு நினச்சின்னு இருக்கிறவன் சாஸ்திரத்தோடு தன்னுடைய அறிவை இணைத்து கொள்ளாதவன் அருமறை சோரும் அறிவிலான் நான் சொல்ல திருவள்ளுவர் சொல்ற அருமறை சோரும் அறிவிலான் செய்யும் பெருமி தாமே தமக்கு இது அர்த்தம் வேற இருக்கு அருமறை சோரும் அறிவிலான் செய்யும் பெருமி தாமே தமக்கு சாஸ்திரத்தை சார்ந்திருக்காதவன் தனக்கு தானே கெடுதலை உண்டு பண்ணிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் செய்யும் பெருமி தாமே தமக்கு தனக்குத்தானே கஷ்டத்தை வரவழைச்சிக்கிறான் இப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு அந்த கான்டெக்ஸ்ட் எப்படின்னா ரகசியத்தை காப்பாற்றாதவன் இந்த ராஜ ரகசியத்தை வெளியில் பரப்புறவன் தனக்குத்தானே வே தனக்குத்தானே துன்பத்தை வரவழைத்து கொள்ளுகிறான்னு அர்த்தம் இருக்குது அறுமறை சோறும் அறிவியல் இது சாதாரண அர்த்தம் விசேஷ அர்த்தம் நம்ம போட்டுக்கிறோம் மதிநுட்பம் நூலடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன் நிற்பவை சாஸ்திரம் ஜியோதி பிரகாஷார்த்தம் தரிசனம் புத்திராத்மன தாபியம் நரசயுக்தாபியம் பிரச்சரன் ந அபராத்திய என்ன அர்த்தம் சாஸ்திரம் ஜியோதி பிரகாஷார்த்தம் தரிசனம் புத்திராத்மன தாபியம் நரசயுக்தாபியம் பிரச்சரன் ந அபராத்திய திருமூ சொல்றேன் ஸ்லோக எப்படி புரியும் சாஸ்திரம் இதை இந்த புஸ்தகம் படிக்கணும்னு வச்சுங்களேன் இந்த புத்தகம் படிக்கணும்னு சொன்னால் வெளிச்சம் வேணும் கண்ணும் வேணும் கண்ணு பார்வை இல்லைன்னாலும் புஸ்தகத்தை படிக்க முடியாது பார்வை இருந்து வெளிச்சம் இல்லைன்னாலும் படிக்க முடியாது வெளிச்சமும் வேணும் பண்பார்வையும் வேணும் அது மாதிரி நடந்து நல்லபடியாக வாழணும்னு சொன்னால் நமக்கு சாஸ்திரமும் வேணும் சுய வேணும் சுய அதுக்கு இன்னொரு ஸ்லோகம் இருக்கு அது பிரகாஷார்த்தம் தரிசனம் தரிசனம்னா கண்ணு தரிசனம் புத்தி ஆத்மனஹா ஆத்மனஹா புத்தி தரிசனம் சாஸ்திரம் ஜோதிஹி ஜோதிஹி ஈஸ் ஈக்வல் டு சாஸ்திரம் தரிசனம் ஈஸ் ஈக்வல் டு ஆத்மனஹா புத்தி தன்னுடைய புத்தி இன்னொருத்தர் புத்தி இல்லை ஆத்மனஹா புத்தி நரசு யார்கிட்ட இருக்கோயானும் சுய அறிவும் யார்கிட்ட இருக்கோ அதன் அனுஷ்டிச்சு அதை கடைப்பிடிச்சு தாப்யாம் நரசயுக்தாபியாம் அந்த இரண்டினோடு இணைந்து கொண்டு வாழ்கின்ற மனிதன் பிரச்சரண் பிரகரிஷேண சரண் நன்றாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு நான் அபராத்திய குற்றங்களை செய்ய மாட்டான் நான் அபராத்யதி தவறு செய்ய மாட்டான் ஏன்னா சாஸ்திர மாதா வேத மாதா அவனை வந்து வழி நடத்துகிறாளாம் வேதமே சொல்றது வேத மாதா பிரச்சோதயந்தி பவனே திஜாதா இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க என் புத்தி நல்ல வழியிலே போட்டும் நல்ல வழியிலே போட்டும் நல்ல வழியிலே போட்டும் காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம் தான் என் புத்தி தப்பான வழியில போகக்கூடாது என் புத்தி நல்ல வழியிலே போகணும் என் புத்தி நல்ல வழியில போகணும் அப்படிங்கிறது தான் காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம் எதுக்கு இந்த அர்த்தம்னா சொன்னேன் மூடதீஹிங்கிறதுக்காக இவ்வளோ சொல்லி நோக்கிட்டுருக்கேன் மூடதீஹி மூடதீஹிக்கு ஆப்போர்ஸிட் எழுதுறது என்னது சுதீஹி பார்த்தோவத் சீர் போக்தா சுதீஹி இந்த மாதிரி பதங்கள்லாம் வந்தால் கவனித்து பார்த்ததுன்னு தெரியும் மூடதீஹி இன்னொரு ஸ்லோகம் இருக்குதுன்னு சொன்னேன் அதாவது எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜா சாஸ்திரம் தஸ்ய கரோதிக்கிம் யாருக்கு சுய அறிவு இல்லையோ அவனுக்கு சாஸ்திரத்தினாலே என்ன பிரயோஜனம் பார்வை இல்லாதவனுக்கு முன்னாலே முகம் பார்க்குற கண்ணாடியை கொண்டே காமிச்சா என்ன பிரயோஜனம் எஸ் ஏ நாஸ்தி ஸ்வயம் பிரஜா சாஸ்திரம் தஸ்ய கரோதிக்கிம் லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்பண கிம் கரிஷதி லோச்சனாபியம் விஹீனசியம் கண்கள் இரண்டும் இல்லாதவனுக்கு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் மதிநுட்பம் நூலடுடையார்க்கு அதிநுட்பம் யாவிழம் முன்னிற்பவை எதுக்கு சொல்றேன் மூடதீஹி ஜகத் பசியி துவைதம் பசியதி மூடதீஹி பிராரப்தம் பசுதி மூடதி தான் பிராரப்தத்துக்கு சத்தியத்துவம் கொடுப்பான் சுதீஹி பிராரப்தத்துக்கும் சத்தியத்துவம் கொடுக்க மாட்டான் அதான் அர்த்தம் இங்க என்ன சொல்றார் அஜ்ஞானமே நாசமா போன பிறகு அஜானத்தோட காரியம் எங்கப்பா இருக்கும் காரணமே இல்லாத போது காரியம் எங்க இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அக மூடதீஹி ஜெகத் பசிய ஸ்லோகத்தோட விஷயம் என்ன பார்த்தோம் எப்படி கயிறை கவனிக்காமல் பிரமையினால் பாம்பை கிரகிக்கிறானோ அப்படி உண்மையை அறியாமல் உலகை காண்கிறான் உணர்வை அறியாமல் உண்மையான உணர்வை உணராமல் இப்படி போன உண்மையான உணர்வை உணராமல் உண்மையான உணர்வை உணராமல் உண்மையாகக் காண்கிறான் ஓட வேண்டிய ஜகத் பசிய அடுத்த ஸ்லோகம் ரஜ்ஜு अधिष्ठाने तथा அதிஷாத்த சர் கருத்திசு <delivery> <krontering> <sẽ'll> அதாவது கயிறை அறியாததுனால பாம்பை பார்க்குற மாதிரி உண்மை அறியாதனால உலகத்தை பார்க்கறான்னு சொன்னார் முட்டாள்னு சொன்னார் ஆனால் உண்மையை தெரிந்துகிண்டா என்ன ஆகுங்கிறது சொல்கிறார் ரஜு ரூபே பரிஜாத்தே சர்ப்பகண்டம் ந திஷ்டதி சர்ப்பகண்டம்னா அந்த பாம்பு அந்த கண்டம்ங்கிறது வந்து அந்த கோடு கயிறு எல்லா அர்த்தம் வச்சுங்க மாதிரி கயிறை நன்றாக அறிந்து விட்டால் அந்த நன்றாக வார்த்தை ரொம்ப முக்கியம் பரிஜாத்தே கயிறை தெளிவாக அறிந்து விட்டால் பிறகு பாம்பு இல்லை பாம்பினால் உண்டான அச்சமும் நீங்கி விடுகிறது கொஞ்ச நேரம் இருக்குமோ என்னவோ இந்த வாசனை ஆகையினால கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் தானாவே அடங்கி போயிடும் இந்த அறிவு போய் வேலை செய்யும் அங்கே இருந்தது நம்ம தப்பாக நினச்சினுட்டோம் உண்மையிலே அங்கே கயிறு தான் இருந்தது நம்ம தான் தப்பாக நினச்சினட்டோம் நடுக்கம் இருக்கும் நடுங்கினதெல்லாம் இருக்கும் ஆனால் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னு கேட்டால் இந்த அது அங்கே கயிறு தான் இருக்குது பாம்பு இல்லை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது நடுக்கமும் போய்டும் சர்ப்பகண்டம் நதிஷ்டதி ரஜ்ஜு ரூபே பரிஜாத்தே சர்பகண்டம் நதிஷ்டதி ரஜ்ஜு ரூபம்னா கயிறு கயிறுனுடைய ரூபம் கயிற்று வடிவத்தை அறிந்த நன்றாக அறிந்த பிறகு எப்படி பாம்பானது இருப்பதில்லையோ அப்படி ததா அப்படி அதிர்ஷ்டானே ஜாத்தே அங்கேயும் பரிஜாத்தே நீங்க போட்டுக்கணும் தெளிவாக உண்மையை உணர்ந்து விட்டால் பிரம்ம தத்துவத்தை சைதன்ய தத்துவத்தை தெளிவாக உணர்ந்து விட்டால் அதிஷ்டானே ததா ஜாத்தே சதி அதை நன்றாக அறிந்து கொண்டால் பிரபஞ்சா சூன்யதாம் கதஹா பிரபஞ்சம் அடையும் சூன்யம்னா மித்தியான்னு அர்த்தம் பிரபஞ்சதாம் கதகா இருப்பற்றதாகிவிடும் அர்த்தம் சூன்யம்னு சப்தம் யூஸ் பண்ணினாலும் அர்த்தம் இதுதான் அது இருப்பற்றதாகிவிடும் அதுக்கு சத்தா இருக்காது அதுக்கு ஜீவன் இருக்காது பல்லு பிடுங்கின பாம்பு இந்த உலகம் வந்து நமக்கு என்னதுன்னா நமக்கு அந்த பரமசிவன் வந்து கழுத்தில் பாம்பை போட்டுருக்கிற மாதிரி இந்த உலக விவகாரத்தை நம்ம லீலையாக பண்ணலாம் நமக்கு இது ஸ்போர்ட் மற்றவங்களுக்கு தெரியாது ஞாபகம் வச்சுங்க இன்னொருத்தர் நம்மளை வந்து சம்சாரின் கூட சொல்லலாம் அது அவன் ப்ராப்ளம் என்ன சம்சாரின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது பாருங்க நம்ம வேதாந்தம் படித்து நான் இல்லை அசம்சாரி முக்தன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆ ஒரு நத்தர் சொலர் இப்படிலாம் சொல்லி நீங்களா உங்களை ஏமாத்திக்கிறீங்க என்ன செல்ஃப் சீட்டிங் நீங்களா அப்படி பண்ணிக்கிறீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க நீங்கள் சம்சாரி நீங்கள் பரம சம்சாரின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறான்னு வச்சுங்களேன் அவன் வார்த்தை நம்ம மதிச்சோன்னு வச்சுங்களேன் என்னாகும் நாமளும் சம்சாரி ஆகிடும் ரெண்டாவது அது மாத்திரம் இல்லை என்னை பார்த்து சம்சாரின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு ஒரு சம்சாரின்னா ஞாபகம் வச்சுங்கோ இங்கே இந்த ஊரில் சம்சாரின்னா விவசாய அர்த்தம்லாம் இருக்கு ஆக என்னால் அவனுக்கு வந்து அதில் ஒரு ஆனந்தம் இன்னொருத்தன் முக்தன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவனுக்கு ஒரு ஆனந்தம் என்ன சொல்கிறது அதில் நமக்கு தாத்பரியம் கிடையாது நமக்கு நம்ம தன்னஞ்சறிவது பொய்யா இருக்க நமக்கு நம்ம மனசாட்சிக்கு நம்ம சரியாக புரிஞ்சுருக்கணும் தெளிவாக இருக்கணும் அது அதிஷ்டானே ததா ஜாத்தே பிரபஞ்சூன்யதாம் கதா பிரபஞ்சம் வந்து சூன்யமாகி விடுகிற சூன்யமாகி விடுகிறதுனா அதுக்கு இருப்பு இல்லாமல் போயிடுது மதிப்பு இல்லை அது ஒன்றும் மதிக்கிறது இல்லை வாழற நிகழ்ச்சிகளை எதையும் மதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் நமக்கு பிரச்சனை இல்லாம் என்னன்னா துன்பம் இருக்கிற போது அந்த நேரம் அந்த துன்பத்தை இல்லைன்னு நினைக்க முடியலை எத்தனையோ துன்பத்தை பார்த்தாச்சு ஆனால் துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை அந்த துன்பம் இல்லை இது ஒரு மாய தோற்றம்ங்கிற தைரியமாக நினைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த பலம் இல்லை துன்பப்பட்டா கூட அந்த இந்த வேதாந்தம்லாம் படித்தா அந்த சும்மா இருக்குமா இந்த சாஸ்திர ஜானம் என்ன பண்ணும் அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அந்த வேலை செய்யறதுங்கிறது யாருக்கு தெரியும் வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்குலாம் தெரியாது இது மற்றவங்க புரிஞ்சுக்கலையே நம்ம கவலைப்பட்டா நம்ம இன்னும் ஆகிடும் படிச்ச முட்டாளி கவலையே ஆனந்தமா இருக்க வேண்டிதான் பிரபஞ்சூன்யதாம் கதா அடுத்த ஸ்லோகம் தேகசியா பிப்ரபஞ்சாத் பிராரப்தவஸ்தி குத अज्ञानी जनबोधार्थं अज्ञानी जनबोधार्थं प्रारब्धं वक्ति वैश्रुतिहि देहस्य पिप्रपंचत्वात् प्रारब्धावस्थितिः कुतः अज्ञानी जनबोधार्थं अज्ञानी जनबोधार्थं प्रारब्धं वक्ति वैश्रुतिहि இப்போ முதல்ல என்னாச்சு இந்த பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்றாவது உடம்பு இல்லாததுனால கனவுக்கு சமமானது பிராரப்தம் கிடையாதுன்னு அப்புறம் ஜென்மா இல்லாததுனால பிராரப்தம் இல்லைன்னு அப்புறம் மூணாவது அது அந்த ரெண்டும் சேர்ந்து தான் தொண்ணூற்றி ரெண்டும் சேர்ந்து ஜென்ம அபாவாத் பிராரப்த தொண்ணூத்தி ஒண்ணுல தேக அபாவாத் பிராரப்த அபாவா தேகமித்யாத்வாத்ன்னு போட்டுக்கணும் நீங்க அபாவர்த்தம் மித்யான்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போ தொண்ணூத்தி நாலு இங்கேயும் ரெண்டாவது ஸ்லோகத்திலேயும் சத்தியத்தை தெரிஞ்சிக்காமல் ஜகத்தை பார்க்குறான் இங்கேயும் அதிர்ஷ்டானத்தை தெரிஞ்ச தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் பிரபஞ்சம் சூன்யமாயிடும்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இந்த உடம்பு என்ன அடங்காமையாக இருக்குது இப்போ வந்து இந்த வேதபுரி வந்து தேனிக்குள்ளே தான் இருக்குது இல்லையா தேனிக்குள்ளே தான் இருக்குது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்குது ஏஷியாவுக்குள்ளே இருக்குது உலகத்துக்குள்ளே இருக்குது சொல்லலாமே அது மாதிரி இந்த தேகம் எதிலப்பாக இருக்குதுன்னு கேட்குறாரு பிரபஞ்சத்தில் தான் இருக்குது பிரபஞ்சம் எதனால வந்தது அக்ஞானத்தினால் வந்தது எப்படி எல்லாம் போறாரு பாருங்கள் சுற்றி அக்ஞானத்தினால தான் வந்தது ஆஹா பிரப சரீரம் எதுக்குள்ளே இருக்குது பிரபஞ்சத்தில் தான் இருக்குது நம்ம என்ன சொன்னாலும் லோகா சமஸ்தா சுகினோபவன் இருந்தாலும் என் குடும்பம் கொஞ்சம் விசேஷமாக நல்லா இருக்கட்டும் சொல்கிறோம் லோகா சமஸ்தாக சுகினோபவன்து இருந்தாலும் எல்லாருக்கும் அது தேவைப்படுது அதனால் வந்து எனக்கும் நான் கொஞ்சம் விசேஷமாக எனக்காக சங்கல்பம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்கிறேன் லோகாஸ் சமஸ்தா சுகினோபவன்துன்னா அதில் நானும் இன்க்ளூடட் தான் அதுக்குள்ளே நானும் அடங்கி விடுகிறேன் ஆனாலும் என்ன தோன்றதுன்னா என்ன இருந்தாலும் எனக்குன்னு கொஞ்சம் விசேஷமாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு எல்லோரும் நல்லா இருக்கட்டும் இருந்தாலும் நான் இன்னும் நல்லா என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆனால் அப்படி தேவையில்லை ஆக்சுவலாக தேவையில்லை ஆனால் நமக்கு மனசில் என்னதுன்னா அந்த ஒரு அபிமானம் அபிமான பலத்தினால அப்படி சொல்கிறோம் என்ன சொல்கிறார் பிரபஞ்சமே தேகத்துக்குள்ளே தானே இருக்குது தேகஸ்யாபி பிரபஞ்சத்வாத் தேஹஸ்யாபி பிரபஞ்சத்வாத் பிரபஞ்சமே மிச்சியான்னு சொல்கிற போது பிரபஞ்சத்துக்குள்ளே தான் தேகம் இருக்குதுன்னு சொல்கிற போது பிராரப்தாவஸ்திதி குதகா பிராரப்துறது எங்கே இருக்கப்பா கிடையாது அப்பனா எதுக்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஸ்ருதியில் வந்து எதுக்கு பிராரப்தம் இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்படின்னு அது ஞானத்துக்கு அப்புறம் வந்து செத்து போயிட மாட்டான்னு சொல்கிறதுக்காக வேண்டி சொல்லியிருக்கு ஞானத்துக்கு ஞானம் வந்ததுக்கு பிறகு அஜ்ஞான வியாபகாரிக திருஷ்டின்னு அர்த்தம் வியாபாரிக திருஷ்டியில் ஞானம் வந்து வேதாந்தம் படித்து ஞானம் வந்துன்னா செத்து போயிடுவோம்னு தெரிஞ்சு ஆறாம் வரமாட்டாங்க ஆகையினால அது சொல்லியிருக்குங்கிறார் அக்ஞானி ஜன போதார்த்தம் அக்ஞானி ஜன போதார்த்தம் ஆரம்பத்தில் இருக்கிற லெவலில் வச்சுக்கொண்டு உலகத்தை ஏற்றுக்கொண்டு வியாபாரிக திருஷ்டிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு ஜன போதார்த்தம் அஜானி ஜனங்களுக்கு அறிவை உண்டு பண்ணுறதுக்காக ஞானிக்கு பிராரத்தம் இருக்கிறது நமக்கு பாக்யம் இல்லையா ஞானிக்கு பிராரத்தம் இருக்கிறது நமக்கு பாக்யம் ஏன்னு கேட்டால் அவர் ஞானத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் ஆகையினால அது அவர் நமக்கு பாக்யமாக இருக்காது ஏதாவது பெரியவங்களுக்கு பிராரத்தம் எதுவோ நமக்கு பாக்யம் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறார் அக்ஞானி ஜன போதார்த்தம் அஜானி ஜனங்களுக்கு அறிவை கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்லலாம் இல்ல அஜானி ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக ஸ்ருதி பிராரப்தம் வக்திவை சொல்லுகிறது அர்த்தம் பிராரப்தத்தை சொல்லுகிறது இப்ப மூணு சொல்லியிருக்கார் தேக அசத்திய பிராரப்தம் நாஸ்தி அப்புறம் ஜென்மந்தர அபாவாத் பிராரப்தம் நாஸ்தி பிரபஞ்ச அபாவாத் நாஸ்தி பிரபஞ்சமே பிரபஞ்சத்துக்குள்ளதான் தேகம் இருக்கிறதுனால பிரபஞ்சம் மித்யாங்கிறதுனால தேகம் மித்யாங்கிறதுனால தேகம் அனுபவிக்கிற பிராரப்தமும் மித்தியான்னு புரிஞ்சுக்கோங்கோ அப்படின் இல்லை பிராரப்தமும் கிடையாது ஆகாமி கர்மாவும் சஞ்சித கர்மாவும் பரிபூர்ணமாக இதாகிறது இது வியாபார அது வியாபாரிகமாகவும் கிடையாது எது சஞ்சித கர்மா ஆகாமி கர்மாவும் வியாபகாரிக திருஷ்டினையும் கிடையாது என்கிட்ட அதை ஒத்துக்கிறான் ஞானத்தினால சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா போயிடுறது ஆனால் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்றது அது ஒரு கோணம்ங்கிறத சொல்லி அதுக்காக மெனக்கெட்டுருக்கார் நீ பிராரப்தம் பக்திவை ஸ்ருதி நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் பிராரப்தல்லையா இருக்கு வியாஹாரிக திருஷ்டியா இருக்குன்னு சொல்லுவோம் அடுத்தது கஷ்ட கர்மாணி தஸ்ம்திருஷ்டே பராவரே பகுத்வம் தன் நிஷேதார்த்தம் दृष्टे परावरे, परावरे। बहुत्वं ீீீன்ீீா கணித்திருவரேத்த இப்போ சாஸ்திர பிரமாணம் காட்டுறார் பிராரப்தம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திர பிரமாணத்தை இங்கே காட்டுறார் ஸ்ருதியில சொல்லியிருக்குன்னு காட்டுறார் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மானாத்மா விவேகம் பண்ணுறபோது நமக்கு புரியுறது எது ஆத்மா அனாத்மாங்கிற விவேகம் பண்ணுற போது புரியுறது உணர்பவன் உணரப்படு பொருள் அறிபவன் அறியப்படு பொருள் இந்த திருதிருஷ்ய விவேகத்தை வச்சே நம்ம சொல்லிடுறோம் இந்த ஆத்மா அனாத்மா விவேகம் பண்ணிடுறோம் ஆனால் பண்ணுற போது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஆத்மாவும் சத்தியம் அனாத்மாவும் சத்தியம்ங்கிற எண்ணத்தோடு தான் அதை பண்ணுறோம் நம்ம பண்றோம் அனுபவத்தில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பாடம் ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணுறோம் நீ இருக்க உன்னுடைய உடம்பு உன்னால் அறியப்படுகிறதா இல்லையா அப்படி தான் நான் கேட்க பாடம் நடத்துகிற போது நீ உலகை அறிகிறாய் உன் உடம்பு உடம்பின் மூலமாக உலகை அறிகிறாய் உடம்பை நீ உள்ளத்தால் அறிகிறாய் அப்படி சொல்லி உடம்பு அறியப்படுவது அறிபவனுக்கு வேறானது என்கிற நியாயப்படி உடம்பு நீ அல்ல அப்படி சொல்லிவிடுறோம் அப்புறம் உள்ளமும் உன்னால் அறியப்படுவதால் அறியப்படுபவன் அறிபவனுக்கு வேறானவன் என்கின்ற நியாயத்தின்படி உள்ளமும் நீ அல்ல அப்ப என்னன்னு கேட்டால் உணர்வுன்னு சொல்லி முடிக்கிறோம் ஆக உணர்வு உணர்வு உணரப்படு பொருள் ரெண்டு சொல்றோம் அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ரெண்டு பொருள் இருக்கு உணர்வு இருக்கு உணரப்படு பொருள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் அப்ப ரெண்டு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சு இருக்குன்னு நினைச்சாலும் சாஸ்திரம் தான் வந்து சொல்லுகிறது அனாத்மா ஆத்மாவை சார்ந்திருக்கு அனாத்மாவுக்கு சுயமா இருப்பு கிடையாது ஸ்வதத்தா கிடையாது ஆத்மா தான் ஸ்வதத்தா அனாத்மா ஆத்மசத்தாவை சார்ந்துதான் இருக்கு ஆகையினால அனாத்மாவுக்கு ஆத்மாவை விட்டா இருப்பு கிடையாது எனவே அது இருப்பற்றதொன்று இருப்பற்றதொன்று இல்லாததற்கு சமானம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சம்மதமா ஸ்ருதி வாக்கியங்கள் நேகநானாஸ்தி கிஞ்சன வார்த்தைகள்லாம் வச்சு கொண்டு ஸ்ருத்தி யுக்தியை வச்சு கொண்டு நம்ம என்ன சொல்றோம் அது இருப்பற்றது நம்முடைய அவஸ்தாத்ரயத்தையும் வச்சுக்கிறோம் ரொம்ப முக்கியமானது சொப்ரம் ஜாகிரதும் சுசுப்தியும் மூணுமே சத்தா இல்லை மூணுலையும் சத்தாவா இருக்கிறவன் நான் இந்த அவஸ்தாத்ரயம் மாறி மாறி போறது ஆகையினால எது மூன்று காலத்துலையும் தொடர்ந்து இருக்குமோ அதுதான் சத்தியம் கனவு தொடர்ந்து மூன்று காலத்திலையும் இல்லை அதனால அது சத்தியம் இல்லை நனவும் மூன்று காலத்தில் தொடர்ந்து இல்லை அதனால் அது சத்தியம் இல்லை மூன்று காலத்தில் தொடர்ந்து இல்லை அதனால அது சத்தியம் இல்லை அது உண்மையில் இருப்பற்றது இல்லாதது இருப்பது போல் காட்சி அப்படி சொல்றோம் இல்லாதது இருப்பது போல் காட்சி அந்த இருப்பது போல் காட்சி காரணம் அறியாமை மாயை ஆனால் உண்மையில் அதற்கு இருப்பாக இருப்பது பிரம்மமே அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் முதல்ல வந்து துவைத்தந்தான் ஆரம்பிக்கிறோம் அதாவது ஆத்மா வேற அனாத்மா வேறேன்னு சொல்லி பாடம் நடத்துகிறோம் ஆனால் அனாத்மாவை வந்து சத்தியமாகத்தான் நினச்சிட்டு பாடம் தொடங்கிறது ஆனால் அப்புறம் அனாத்மாவை மித்யான்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறோம் ஆத்மாவை சத்தியம்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த ஆத்மா சத்தியத்துவ புத்தி நிச்சயம் வரணும் இல்லையா உறுதி ஆகணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய பாடம் சொல்ல வேண்டியிருக்கு இருந்தாலும் இதனுடைய சத்தியத்துவம் பலம் இல்லாதது இருப்பதாக தோன்றினாலும் இருப்பதையே அது மறைச்சுட்டு இல்லாததே இருப்பதா காட்சியளிச்சா என்ன பண்ண முடியும் ஆக இந்த மம மாயா துரத்தியா ரொம்ப கடினம் என்னுடைய மாயையை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே மாமேவனா நிர்குண சைதன்யமேவ அப்படின்னு அர்த்தம் நம்ம வேதாந்த அத்வைத்த வேதாந்த சித்தாந்தபடி அதுக்கு அர்த்தம் பண்ணுறபோது மற்றவங்களெலாம் ஈஸியாக சுலபமாக ஈஸ்வரனைன்னு சொல்லிடுவாங்க நம்ம என்ன சொல்லுவோம் மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாமேக்கம் சரணம் விர அதெல்லாம் கனெக்ட் பண்ணி அதெல்லாம் வாச்சியார்த்தத்தை லட்சியார்த்தம் பண்ணி அத்வைத்தமாக அர்த்தம் சொல்லுவோம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா அதனால பிராரத்தம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறத புரி பிரார்த்தமும் நித்தியாங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம யோசித்து பார்த்தா புரியும் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நாளைக்கு சொல்கிறேன் ஓம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாஜ தஷிணா மூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட